ஒன்று நபி சலம் அல்ல எங்களுக்கு தொடுவித்தது போல் நான் உங்களுக்கு தொழுவிப்பதில் எந்த குறையும் வைக்க மாட்டேன் என்று அனஸ்வதி அவர்கள் கூறினார்கள் அவர்கள் ருக்குவிலிருந்து தலையை உயர்த்தி அவர்கள் மறந்து விட்டார்களோ என்று கூறும் அளவு நிற்பார்கள் மேலும் இரண்டு சஜிதாக்களுக்கு அவர்கள் மறந்து விட்டார்களோ என்று நினைக்கும் அளவு அமர்ந்திருப்பார்கள் அணுசதியில்லாகும் அவர்கள் செய்தல் போல் உங்களிடம் நான் காணவில்லை